السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونأعوذ بالله من سروري أنفسنا ومن سيئات عاماننا ما يختي الله فلا مذل الله وما يبضل فلا حذي الله وأشهد أن لا إله إلا الله واخته لا شريك الله وأشهد أن محمد عبد الله ورسوله அலமது கடந்த வாரத்துல மக்காவுடைய வெற்றியை பத்தி பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியாக மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ரசூல்லாஹ் அலுவலம் எடுத்த முன்னெடுப்புகள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வரலாற்று பதிவுகளை இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்ப அதுல மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நபிசுல்லா சொல்லம் அங்க காபத்துள்ளாவில பாங்கு சொல்றதுக்கு மோதின் ஒரு தமிழர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் யாரும் சொன்னா பிலால் ரதியுல்ல அப்ப அவர் ஒரு அடிமையாக இருந்தவர் அடிமைக்கு அங்க வந்து ரொம்ப மோசமான முறையில் நடத்தப்பட்டவங்க அவங்க ஒரு மனிதனாகவே நினைக்காத அளவுக்கு அடிமையாக வச்சிருந்தாங்க அதுவும் இவர் வந்து ஒரு கருப்பின கருப்பர் இனத்தை மிருகத்தையும் கூட ரொம்ப கேவலமாக அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அரபுகள் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்து காபத்துள்ள மேல ஏறி வாங்க சொல்ல சொன்னாங்க அதான் ஒழிக்க சொன்னாங்க இப்ப இங்க யூனிஸ்பின் முக ரதியுல்லானு சொல்லி காண்டாங்க இந்த செயல ரசூல்லாஹ்லம் செய்வதற்கு காரணமே அந்த காபிர்களை கோபம் ஊட்டதுக்குதான் ஒன்னு இஸ்லாமத்துல வந்து நிறபேதம் இனபேதம் இந்த அடிமைகளும் அரசனும் அவர்களுக்கு கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அதிலும் வந்து இந்த நிகழ்வை பார்த்து ஒரு முஷிரிக் என்ன சொல்றான்னு சொன்னா காபத்துல்லாவிற்கு மேல கருப்பு காக்கா பறக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடாது அந்த அளவுக்கு அவர்கள் கருப்பர்களை மோசமாக அவங்க வந்து நினைச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்திலையும் இந்த நேரத்திலேயே அந்த வழிமுறைகள் இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு கருப்பர் அப்படிங்கறனால ஒருவருடைய உயிர போலீஸே கொள்றானுங்க அதுவும் நாங்க வந்து உலகத்திலே சிறந்த நாகரீகம் நாங்க தான் நாகரீகத்தில் உச்சத்தை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கர்கள் கூட இன்னைக்கு இதேதெல்லாம் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த பிலால் ரதில்லானோரை தேர்ந்தெடுத்தாங்க அதே போல சைது பின் முசைலான் அவர் மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த சகாபாக்களும் அவங்க வந்து களியாட்டமோ ரொம்ப ஒரு நகரத்தை நம்ம விட்டு போன நகரத்தை திரும்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கறதுனால அங்க ஏதோ கொண்டாட்டமோ அந்த மாதிரி இல்லாம அவர்கள் எப்படி கழிச்சாங்க அமல்களா இருந்தது அந்த இடத்துல அல்லாவை புகழ்ந்து கொண்டும் அல்லாவை புகழ்ந்து தக்பீர் கூறி கொண்டும் அவர்கள் மக்காவை பகல் நேரத்தில் வெற்றி கொண்டாலும் அவன் ஐபாதத்திலே கழிக்கிறான் மக்காவை விட்டு வெளியேறி போன முகாஜர்களுக்கு தன்னுடைய தாயை தொலைத்த ஒட்டக குட்டி போல வந்து அந்த மக்காவுடைய காபத்துலாவில வந்து அவர்கள் முழுவதும் அமல்கள் ஈடுபட்டு இருந்தாங்க இப்ப இதே வேற ஏதாவது ஒரு ஆர்மி இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்மியை பாக்கிறோம் ஒரு ஆர்மி ஒரு நகரத்தை கைப்பற்றிருச்சு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை சொந்த நாட்டு பெண்கள் மீதே ராணுவம் எடுக்கக்கூடிய அந்த எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன எந்த அளவுக்கு சொந்த நாட்டு பெண்ணையே அவர்கள் வந்து கற்பளிக்கிறாங்க சொந்த நாட்டு மக்களையே கொள்றாங்க அப்ப ஒரு நகரத்தை கைப்பற்றிட்டோம் அதுவும் படையை திரட்டி திரட்டி வந்து எதிர்த்து அந்த மக்காவுடைய நகரத்தை கைப்பற்றும் அவர்கள் அல்லாவை புகழ்ந்து அல்லாவை இபாதத்துல கழித்து கொண்டுதான் அவங்களுடைய காலம் அந்த நேரத்தை அவங்க கழிச்சாங்க இப்ப ஒரு முஸ்லீமுடைய பண்பு இப்படிதான் இருக்கணும் அடுத்தது இதெல்லாம் இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு சுஃபியான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனைவி டப்பி ஹிந்து டபோய் கேக்குறாங்க இதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து அல்லாவுடைய புறத்துல இருந்துதான் வருதுன்னு நினைக்கிறீங்க அதாவது முஸ்லீம் கிடைச்ச உதவியா ஒருவேளை இது அவங்க இது வந்து அவங்களுக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய உதவியா இருக்குமோ அப்படின்னு கேட்கும் போது அவங்க மனைவி ஹிந்து சொல்லி கேட்டுறாங்க ஆமா இது நிச்சயமா அல்லாவுடைய புறத்துல இருந்துதான் வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுறாங்க அப்ப அவரும் வந்து கேட்டுட்டு சாதாரணமா அவங்களுக்குள்ள நடக்கூடிய உரையாடல் வந்த பிறகு அபுசு நபிசுல்லா பார்க்கும் போதே கேக்குறாங்க அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு ரசூசல்லாம் அல்லாவுடைய சந்தேகமே வேணாம் அப்படின்னு பிறகு நானும் என்னுடைய மனைவியும் பேசும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இது அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்ததா இருக்கணும் அப்ப நீங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி அப்பதான் அவரு அப்ப திரும்பவும் அவர் கனிமாவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் திரும்ப வந்து இங்க ஷஹாதாவை வந்து மொழிய அப்ப அடுத்ததாக புகாரில் அவரு வரக்கூடிய ஒரு அறிவிப்பு நபிசுல்லா அலுவலம் அடுத்தது அங்க வந்து ஒரு உரை நிகழ்த்தாங்க என்ன சொல்றாங்க சொன்னா பூமி படைக்கப்பட்ட நேரத்தில் மக்காவிற்கு கண்ணியம் இருக்கு காபத்துள்ளாவிற்கு அல்லா வந்து கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் இந்த கண்ணியம் கேமத்தினால வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியத்தை வந்து யாரும் குலைக்க கூடாது எந்த ஒரு கொலையோ அதே போல ஒரு மரத்தை வெட்டுறது கூட கூடாது ஒரு செடியை வெட்டுறது கூட கூடாது அப்படின்னு நம்பி சொல்ல சொல்லாவுடைய கண்ணியத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப அப்பாசதி இல்லாம என்ன பண்றாங்க இக்குதீர் அப்படிங்கிற ஒரு செடி அந்த செடிய வந்து இந்த வாசனைக்காக அப்புறம் வேற சில பயன்பாட்டுக்காக வீட்டுல உள்ள சில பயன்பாட்டுக்காக பயன்படுத்துவாங்க யார சொல்லா இது நாங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடியாக இருக்கு இதை மட்டும் நாங்க வந்து வெட்டுவதற்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் சுருளாசனம் இதற்கு அனுமதி கொடுக்குறாங்க இப்ப மக்காவுடைய கண்ணியம் எந்த அளவு அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் ஒரு மரத்தை கூட நம்ம அங்க போய் வெட்டக்கூடாது கேமத்தின வரைக்கும் இந்த சட்டம்தான் ரசுல்லா செல்லா அலம் இந்த மக்காவுடைய கண்ணியத்தை மக்களுக்கு உணர்த்துறாங்க அடுத்தது அபுஹொரை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த சம்பவம் எப்ப நடக்குது ரதில்லானு கலீஃபாவா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்ப அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு குழு பயணக்குழு முஸ்லீம் குழு என்ன சொன்னா அவன் பயணம் செஞ்சு போறாங்க பயணம் செஞ்சு மூவாவியா ரதில்லானுவ சந்திக்கிறதுக்காக போறாங்க ஒரு ரம்ஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள உணவு சமைத்துக்கொண்டு சமைச்சு எல்லாத்துக்கும் சகோதரத்து எதிர காமிச்சு காமிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இது மூலமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த போன கூட்டம் தாபியன்கள் எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு கூட்டம் சஹாபாக்களும் இருக்கிறாங்க தாபியன்களும் இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல போய் கொண்டிருக்கும் போது என்ன பண்றாங்க கூடாரத்துக்கு நீங்க சாப்பிட வரணும் அப்படின்னு அபுஹரோ அந்த வரவேற்பை ஏத்துக்கிறாங்க அபுஹரோ இரவு உணவுக்கு அங்க போறாங்க போறப்ப அபுகுரையராதில்லானு அந்த விருந்தையும் கூட ஒரு ஒரு நல்ல நலவு உள்ள நன்மையான ஒரு அமர்வாக மாத்தணும் நன்மையான விஷயமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அபு குரே ராதில்லானு நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டா அப்படின்னு சொல்லி இந்த மக்கா வெற்றியின் போது நடந்த ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறாங்க அந்த அதிச வந்து அவங்க சொல்றாங்க அபுஹரே ராது இல்லூ ரசுல்லா செல்லாவஸ்லம் படைய வந்து நாம போன அமர்வுலே பார்த்தோம் குடுக்கலாக குடுக்கலாக கோத்தராடி படையில நம்பலம் பிரித்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல ஒரு படைய வந்து ஒரு சைடு ஜுபை ரதில்லானவும் இன்னொரு சைடு காலிதி பின் வழிது இல்லாமல் இன்னொரு சைடு காலாட் படையாக நடுவுல வந்து இந்த ஒரு ரைட் சைடு கார்னர் படையும் லெப்ட் சைடு கார்னர் ஒரு படையில அதுக்கு நடுவுல கோத்திரம் கோத்த மாதிரி சுல படையை அனுப்புறான் இதுதான் அப்ப ஒரு சைடு ஜுபை ரதில் தலைமையிலும் இன்னொரு சைடு காலிதி பின் வழிதரதி இல்லாத தலைமையிலும் முன்னாடி வரக்கூடிய படை வந்து அபுபொய்தா ரீல்லான தலைமையிலும் வருது இந்த காலாட்படையில தான் அபுரா அபஉரையராதான் சொல்றாங்க போறாங்க போறப்ப நபிசல்ல சொல்றாங்க நீங்க அன்சாரிகளை மட்டும் என்னடத்துல அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு அபு என்ன பண்றாங்க அங்கிருந்த சகாபாக்கள் அன்சாரிகள் மட்டும் அழைச்சிட்டு வராங்க சொல்றாங்க நபிசுல்லா குறைசுகளோட பிளான் என்னவா இருந்துச்சு சொன்னா அவர்கள் போரிடாம அந்த அவங்களுடைய சகோதர கோத்திரம் இருக்குல்ல அவங்களோட ஒப்பந்த போட்டிருந்த கோத்திரம் அவர்கள் வந்து போரிட வைக்கிறது அவங்க ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்க முஸ்லீம்களை எதிர்த்து அப்படின்னா நம்ம அவங்க கூட சேர்ந்துக்குவோம் போர் நம்ம சைடு சாயிர மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம முஸ்லீம்களை முஸ்லீம்களையும் எதிர்த்து நம்மளும் போரிடுவோம் ஒருவேளை முஸ்லீம்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நாம வந்து அமைதியா இருந்துக்குவோம் அதனால நபிசுல்ல வந்து நம்மளை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுல இருந்தாங்க அப்ப அங்க போரும் நடந்தது காலிமின்னு ஒழுதுலானு அவர்களை வந்து ஒடுக்கி போர்ல வந்து முஸ்லீம்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருச்சு அப்படிங்கறெல்லாம் நம்ம சென்ற அமலே பார்த்தோம் என்ன சொன்னா போரில் வெற்றி கிடைச்சு இவர்கள் வந்துடுறாங்க வந்து எல்லாத்தையும் சஃபாவுடைய அந்த மலைக்கு பக்கத்தில் ரசூல்லா சல்வாஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்றாங்க அசம்பிள் பண்ணி நபி சொல்லா அலுவலம் யாரெல்லாம் வந்து அபு அபு சூப்பியானுடைய வீட்டில் வந்து நுழையிறீங்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுது அப்படின்னா அதாவது அபு சூஃபியான் ரசுல்லுடைய வீடு அந்த நேரத்தில் சின்னது அங்க எல்லா மக்கா வாசிகளும் நுழைய ஆனா அபுசுஃபியான் ரதியுல்லான குறிப்பிட்டதற்கு காரணம் அந்த நேரத்துல இருந்த முக்கியமான ஒரு தலைவர் அவர் குறைசிகளுக்கு அவர்களை திரட்டி ஆருமையை மொபைலைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தலைமை யாருக்கு இருந்துச்சு அவருக்குதான் இருந்துச்சு ஏன்னா காலி புண்ணு வழி ஆனும் இஸ்லாத்தேத்துக்கிட்டாங்க அமுருபுணர் ஆசிரதியான ஏத்துக்கிட்டாங்க அப்ப ஒரு தலைமை வந்து ஒருத்தர் தான் இருந்தாங்க அவருக்கு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு ரசம் ஒரு உளவியல் நோக்கமா இத பாக்குறாங்க ஒரு இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு மூமெண்ட் அபுசுல யாரெல்லாம் நுழையீங்களோ அவங்களுக்கு சொன்ன பிறகு அவர்கள் வீட்டிலையும் அவருக்கு அக்கம் பக்கத்திலயும் அவர் மொத்தம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாங்க சிலரை தவிர அபுசுஃபியான்றது இல்லாம குறிப்பிடுறது காரணம் இதுதான் அவருக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும் அவருடைய மனதில் இஸ்லாம் இது பிடிப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மூமெண்ட் தான் இது அப்ப இங்க வந்து இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் அனைவருக்குமே ரசூல்ல ஒரு சிலரை தவிர அவர்கள் செய்த பாவம் என்ன அப்படிங்கறத அமர்வுக்கு அப்புறம் மக்கா வெற்றிக்கலாம் அப்புறம் மக்காவை வெற்றி கொண்டு இருக்கும்போது அன்சாரிகளுக்கு மத்தியில ஒரு பேச்சு ஓடுது நபிசல்லாசிலும் மக்கால இருந்தாங்க மதினாவுக்கு விச்சரித்து செஞ்சு வந்தாங்க அங்க இவரை நபியை இருக்க விடல அப்படிங்கறதுனால திரும்ப இங்க வெற்றி பிறகு இவர் இங்கேயே தங்கிருவாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க இந்த செய்தி வந்து நபிசுல்லா இந்த செய்தி காலம் காதுக்கும் வருது ஆமாய அரசு நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் எல்லாத்திலுமே தோன்றது தானே அப்ப நபிசுல்லாஸ்லம் நான் அப்துல்லா அல்லாவுடைய அடிமை நான் ரசூடுல்லா அல்லாவுடைய தூதர் நான் வந்து உங்களை அல்லாவுக்காக உங்களோட இடத்துல வந்து நான் வந்து ஹிஜரத் செஞ்சு வந்துட்டேன் இனிமேட்டு நான் வந்து உங்கள உருவேன் என்னுடைய வாழ்வும் உங்களோடு என்னுடைய மரணமும் உங்களோட தான் அப்படின்னு நபிசுல்லா சொன்ன உடனேயே சகாபாக்கள் தாடி நினையும் அளவுக்கு அவங்க அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க யார சொல்லா உங்க மேல இருக்கிற அதிக அன்புனால எங்களுக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டோம் அவங்களுக்கு எந்த அளவு பாசம் நபிசுல்லா சிவம் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு பாசம் சகாபாக்கள் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு சகாபியும் அவங்களுக்குள்ள சண்டைப்பட்டுக்குவாங்க கருத்து அதாவது ஆரோக்கியமான கருத்து மோதல் நபிசுவாசம் என்னதான் அதிகம் நேசிக்கிறாங்க இன்னொரு சகாபி சொல்லுவாரு நான் தான் என்னதான் நபிசுவாசம் அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள கருத்து மோதல் இருக்கும் எந்த அளவு அவங்க நபிசுவார்த்தை நேசிக்கிறாங்கன்னா ஒரு வேளை இவங்க மக்களை தங்கிருவாங்களோ அப்படின்னு அவங்க இந்த நேரத்திலையும் அவங்க எந்த அளவு அவர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நபிசுல்லா அலுவலம் நம்மளை விட்டு போயிருவாங்களோ நம்மளை விட்டு அங்கே தங்கிருவாங்களோ அப்படிங்கிறாங்க நபிசுல்லா சொன்ன பிறகு அவர்கள் தாடி நடைமுறை அழுதான் ரசுல்லா சல்லாஹம் அதன் பிறகு மதினாவில தான் இருந்தாங்க அங்கேயேதான் மரணித்தாங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னா சஃபின் உமையா இவரு யாரு அப்படின்னா இவர் இவர் ஃபர்ஸ்ட் ஓடிட்டர் நபிசு அலுவலம் மக்காவை வெற்றி கொள்றாங்க மக்காவில் ஒருத்தர் இவர் முஸ்லீம்களுக்கு தீங்குத்தது போல வேற யாரும் தீங்கழித்ததுல முக்கிய நபர்கள் ஒருத்தர் அப்படி என்ன செஞ்சாரு அவர் செயல்ல செஞ்ச செயலையே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா பின் வகைப் ரதில்லான் அவர் இஸ்லாத் ஏத்துட்டாரு இந்த சம்பவத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம இங்க நினைவு கூறணும் இவர் வந்து ரசுல்லா சலாஸ்டர் நீங்க போய் களிமா சொல்ற மாதிரி போங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற மாதிரி போங்க கத்திய வந்து மறைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியில கொடிய ஒரு விசத்தை தடவி இவரு கையில இவரு வந்து இவருக்கு ஒரு நண்பர் யாரு இந்த சஃபின் பின் உமையாக உமேர் பின் வகவ் இவரும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் இப்ப நீ வந்து இந்த கத்தியை ரெடி பண்ணி உமர் ரஜிவ கையில கொடுத்து விடுறாரு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி மதிநாளர் இருக்கிறாங்க ரசூல்லா ஃபிரிஜர்ல செஞ்சு ஆரம்பம் அந்த கொஞ்ச நேரத்துல இவரும் அந்த கத்தியோட போறாரு கத்தியோட போய் ரசூல்லாட்ட இஸ்லாத்த ஏத்துக்கிற மாதிரியே நபிசுல்லா அலுவலாத்துல தாவாவுடைய செய்தியை கேட்கற மாதிரியே கேட்டுட்டு இருக்காரு கேக்கற கத்தியோடைய விஷயத்தையும் சொல்லிடுறாரு இந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல விஷயத்தை தேய்ச்சு இவர் கொடுத்து விட்டாரல இன்னொரு நீங்க வந்து அந்த கத்திய கொடுங்க அப்படின்னு உடனே ஒரு களிமா சொல்லிட்டேன் யார் ரசூல்லா இந்த செய்தி வந்து இந்த விஷயம் எனக்கும் அவருக்கும் தவிர யாருக்குமே தெரியாது அப்ப இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பா இது அல்லாவின் பிறகு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எமன் தேசத்துக்கு ஓடிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஜித்தால போய் உட்கார்ந்து இடைநிலையில அதாவது போற ஆந்த வே ஆந்த வேல ஜித்தால இருக்கிறாங்க அப்ப இந்த மக்கா வெற்றிக்கு எல்லாம் பிறகு உமேர் பின் மகாபுரம் நீங்க வந்து அவரை மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரு ஏக இறைவனை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்னா ரசுல்லா வந்து நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இவரு கேக்குறாரு யார சுல்லா அதுக்கு சான்றாக எனக்கு மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கறதுக்கு அடையாளம் காமிச்சு நான் அவரை போய் கூட்டிட்டு வர முடியும் அவருடைய தலைப்பாக கொடுக்கிறாங்க தலைப்பாக கொடுத்த உடனே ரசூல்ல தலைப்பாக எடுத்துக்கொண்டு இவர் ஜித்தாவை நோக்கி போறார் ஜித்தா போயிட்டு அங்க சஃப் பின் உமையா அவர் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு சொல்றாங்க இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார் அவர் அப்புறம் தலப்பாயை எடுத்து தலப்பாய் காமிச்ச பிறகு இவர் நம்பி திரும்ப ரசுல்லா இல்லாசம் வராங்க வந்த உடனே தூரத்துல இருந்து என்ன மன்னிச்சுட்டீங்களா மன்னிச்சுட்டேன் நீ ஒரு ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளு சொர்க்கம் போவ அப்படின்னு வழக்கம் தாவா பண்ணும்போது நான் இப்ப ஏத்துக்க முடியாது எனக்கு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு ரசூல்லா சல்லாஹ்லம் நாலு மாசம் டைம் கொடுக்குறாங்க இப்ப அவரு அந்த குறிப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாயிடுறாரு அப்ப சம்பவத்திற்கு பிறகு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு ரபிசுல்லா அலுவலம் சுற்றி இருக்கக்கூடிய காபத்துள்ளாவில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை அவர்களே வடித்து வைத்துக் கொண்டு அவர்களே தெய்வங்களாக கருதி கொண்டிருந்த சிலைகள் எல்லாம் ரசூல்லா சுல்லாஹ்லம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்ததாக காபத்துள்ளாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்லைகள்ல இருக்கக்கூடிய சிலைகளையும் ரசூல்லாஹ் சுல்லாஹ்லம் அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சாங்க அதற்கு முன்னதாக நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்துருவோம் காலிஜிபுன் வழிந்திரது இல்லானு தலைமையில பனுஜு உதய்மா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை நோக்கி நபிசுல்லா அலுவலம் படையை அனுப்பினாங்க படையை அனுப்பும்போது அவரை வந்து பொதுவாகவே இஸ்லாமிய படையை போனால் தாவா போனோம் எடுத்து அவர்களுக்கு இறை செய்தியை எத்தி வைக்கும் இப்போ அந்த வகையில் எத்தி வைக்கும் போது அவர்கள் அந்த கோத்திரத்தார்கள் படிப்பறிமற்றவர்களாக இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு எழுதப்படிக்க தெரியாம எந்த சொல் உபயோகிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட தெரியாம இருந்தாங்க அப்ப நம்ம முன்னாடியே பாத்துறோம் இந்த காபீர்கள் அந்த நேரத்துல இருந்த குபார்கள் இஸ்லாத்தை ஏற்ற நபர்களை அவர்கள் வந்து அந்த சாஃபியர்கள் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க அதாவது வந்து மதம் மாறியவர்கள் மதம் மாறியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல என்னாச்சு சொன்னா இவர்கள் வந்துட்டு இவர்களுக்கு தாவா செய்யும் இந்த பனு சு ஜதைமா கோத்தை சார்ந்த அந்த தலைவர் அவர் என்ன சொன்னு அப்படிங்குற இதுக்கு அர்த்தம் என்ன இஸ்லாத்தை ஏற்க அவர் உள்ளத்தில் இருந்தது அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க கோத்திரமே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க தலைவரும் ஏத்துக்கிறாரு ஆனா அவர் எந்த வார்த்தைய பிரயோகப்படுத்தணும் அப்படிங்க தெரியல நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு போல நாங்க ஏத்துக்கல நாங்க ஏத்துக்கல ஏத்துக்கலங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார் ஆக்சுவலா அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தைனா அஸ்லம்னா அப்படிங்கிற சொல்ல வேண்டியது வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவரு உடனே தலைவரை அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடியவர்களை கைதிகளாக ஆக்கி இவர் படையில் சென்ற நபர்களிடத்துல அவர்களுக்கு கைதியையும் கொடுக்கறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட கைதிகளை நீங்களும் கொலை செய்யுங்க அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு காலிது பின் வழிது இல்லானவோ அங்கு கட்டளை என்றார் அவர் தான் அமீர் அந்த படைக்கு இமாம் அமீர் அவர் தான் இருந்தாலும் அப்ப இப்ப அதே போல அவர்களுடைய சகோதரர்களுக்கும் சொல்றாங்க அவங்க கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்கும் நீங்க இந்த செயலை செய்யாதீங்க நீங்க அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் வந்து வலியுறுத்துறாரு அப்ப அதன் பேர்ல இப்படி உமர் ரதில்லானும் அவர்களுடைய சகோதரர்களும் அங்க வந்து யாருக்கு யாருக்குமே மரண தண்டனை கொடுக்கல ஆனா காளிமின்வளி ரானு தலைமையில வந்த படையில பெரும்பாலானோர் அங்க வந்து அவர்களுக்கு மரண தண்டனை இறந்தவர்கள் எல்லாமே முஸ்லீம்கள் அதையும் நம்ம கருத்துல கொள்ளுங்க இப்ப இந்த செய்தி ரசுல்லாய் அலுவலத்துக்கு வருது ரசூல்லுக்கு வந்த பிறகு நபி சொல்லா அலி வல்லம் அங்க கடுமையான முறையில இதை எச்சரித்து கையை உயர்த்தி யாருலா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை காலிஜ் செய்த விஷயத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது இதற்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி நபிசுலம் துவா செய்றாங்க அப்ப இங்க நம்ம இங்க கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு ஒரு அமீர் ஒரு இமாம் இருக்கிறார் நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அவர் வந்து நமக்கு கட்டளை அனைத்தையும் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது கிடையாது தவறான ஒரு விஷயத்தை அவர் வந்து நமக்கு கற்றி அந்த விஷயத்தை நாம பின்பற்ற கூடாது நபிசுல்லாம் இவ்வளவு அப்ப ஒரு ஆட்சியாளரோ நமக்கு மேலவரோ நம்மள வந்து நமக்கு நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய நபரா இருக்கட்டும் நாம யாருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நம்ம அல்லாவிற்கு மாறுபாடு செய்யுமாறு ஏதாவது ஒரு கட்டளை நமக்கு சொன்னாங்கன்னு சொன்னா அதை பின்பற்றுவதற்கு நமக்கு கட்டாயம் இல்ல நாம அதை எதிர்க்கலாம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம வந்து தெரிய வருது நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா ரபிசுல்லா அலுவலம் ஒரு கதை அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை சகா சொல்றாங்க என்னன்னு அந்த ஊரை சாராத ஒரு நபர் அதாவது அந்த பனு சுதைமா கோத்திரத்தை சாராத ஒரு நபர் அந்த பனு சுதைமா கோத்திரத்துல உள்ள ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுக்கிட்டு ரொம்ப உயிர் உயிரா காதலிச்சுட்டு இருந்தாரு இப்ப இவரும் கைதியில ஒரு நபர் இந்த நபர் வந்து கைதியாக பிடிக்கப்படும் போது அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க நான் வந்து என்னுடைய காதலிய மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா உடனே அவர் போய் பார்த்துட்டு அவரு ஆறுதல் சொல்லிட்டு வராரு இறக்கப்போறோம் அப்படின்னு தெரியுது ஆறுதல் சொல்லிட்டு வந்த பிறகு அவரை வந்து அவருக்கு மரண தண்டனையும் கொடுத்துடுறாங்க கொடுத்த பிறகு அந்த இடத்திற்கு வந்து அந்த பெண் அங்க பார்த்த உடனே அந்த பெண்ணும் மரணிச்சிட்றாங்க கூட கருணிசு கருணை கண்டிக்கிறாங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ரசூல்ல அங்கீகரிக்கல ரவிசுலம் என்ன பண்ணாங்க இதன் பிறகு நபி சொல்ல இருந்த பைத்துல்டுத்துலம் அங்க அனைவருக்கும் சொன்னாங்க அனைவருக்குமே அவர்கள் அவர்கள் கொலை உண்டதற்கு பகரமாக அங்க அவங்களுக்கு வந்து ரத்த ஈட்டு தொகை கொடுத்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கருத்துல கருத்துல கொள்ளும் கருத்துல கொள்ளணும் அடுத்ததாக இங்க நாம கருத்துல கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ சொல்லிகட்டுறாங்க காலித் பின் வலித் ரதில்லானு இந்த செயலை செஞ்சிருந்தாலும் அதன் பிறகும் நபி சொல்லா அலிசல்லம் அங்கு வந்து காலித் பின் வலித் ரதில்லுக்கு பொறுப்புகள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவரு வேணும்னு செயலாவது மாற்றமாக அவர்கள் அந்த வார்த்தை சொன்னாங்க இவர் முஸ்லீம் தெரிஞ்சுதான் கண்டிப்பா கொன்றும் இருக்க மாட்டாரு அவர் அறியாமல் செய்த செஞ்ச தவறு இது அப்ப அதன் காரணமாக ரசூல்லாய் சல்லா அலுவலம் இவரை வந்து தண்டிக்கவும் இல்லை இவரது கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இருந்து அவர் விளக்கவும் இல்லை அதற்கு பிறகு ரசூல்ல சொல்லாஸ் இவரை வந்து பல படைகளுக்கு அமீராக போட்டும் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதன் பிறகு அவ்வப்பில் சித்தி உதவி படைகளுக்கு அமீராக போட்டு அனுப்புறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அதே இங்கு அவர் தவறு செய்திருந்தாலும் அவருடைய பொருளிலிருந்து ரத்த தொகையை கொடுக்காம பைத்தூர் மால்லமா எடுத்து கொடுத்துருக்காங்க ரசூல்ல சல்லாஹ்லாம் அப்ப தெரிஞ்சே செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பொருள் வைத்தூர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கசீராம துளா இங்கு அவர் வந்து இந்த விஷயத்த பதிவு செய்யறாரு அதே போல அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்யறாரு என்னன்னு அவுபக்கர் சித்தி கருதி இல்லாத காலத்துல மக்கள் வந்து முறுத்ததுகளாக ஆகி நான்தான் நபி நான்தான் நபி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க அவர்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட படையில வந்து முக்கிய நபராக இவர் இருந்தார் காலித்பின் வழிதரதில்லானோ அவரு தலை மேல படமையும் இருந்தது இருந்த ஒரு முஸ்லீம் அவர் யாரும் இவருமே இவரும் காபீர்ன்னு நினைச்சுக்கிட்டு இவருக்கு இவரை காஃபீர் இருந்தா இவர் விளங்கி வச்சிருக்காரு காலித் பின் வழிவது இல்ல இவர் முஸ்லீம்ங்கிறதுக்கான எந்த இதுவுமே இவருக்கு தெரியாது இருந்து இவரையும் கொண்டுறாரு தவறுதலாக இப்ப கொண்டது மட்டுமல்லாமல் வந்து இவருடைய மனைவியை வந்து உம்முதமிம் அவர்களையும் அபுபக்கர் சித்திக்கு எதிரான வருவோரு உமர் சொல்றாங்க பொறுப்புல இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அபுபக்கர் சித்தி அது இல்லாம சொல்லி காட்டுறாங்க முஸ்லி முஸ்லிக்குகளுக்கு எதிராக அல்லாஹ் உருவிய வாழ நான் எப்படி உள்ள வைக்க முடியும் அப்ப இன்டென்ஷனலி யாராவது வேணும்னே ஒரு பாவம் செய்தாதான் அந்த பாவத்திற்காக அவர் நம்ம தண்டிக்க முடியும் இந்த இரண்டு இன்சிடென்ட்டுமே அவர் வந்து எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் முஸ்லீம் அப்படின்னு தெரியாததின் காரணத்தினாக செஞ்சது அப்ப அவர்கள் நபிசுல்லமும் அவரை வந்து தண்டிக்கல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் இருந்து விளக்கல உபகிரசித்திக்கிறது இல்லாமல் அவருக்கு அவரை தண்டிக்கல அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து இதே தெரிஞ்சு ஒரு முஸ்லிமை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக மரணம் தண்டனையாதான் இருந்திருக்கும் நாம வரலாற்றுல பாத்துருக்கோம் இதுக்கு முன்னதாக உமர் ரூ ஒருவரை கொண்டுட்டாங்க நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் எப்படி கொண்டாங்க அந்த வரலாற்றை சுருக்கமா பார்த்திருக்கோம் ஒரு யூதர் ஒரு முஸ்லீம் ரெண்டு பேத்துக்கும் வாய்க்கால் தகராறு வாய்க்கால் தகராறு தான் வரப்பு தண்ணி வந்து எந்த சைடு போனோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு தகராறு யூதரும் முஸ்லீமும் நபிசுராஸ்திரம் வராங்க நியாயம் யூதர் பக்கம் முஸ்லீம் வந்து இங்க தவற வச்சிருக்கிறார் கண்டிப்பா நியாயம் தான் எங்களுடைய முஸ்லிம்க்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க தெரியும் அப்ப நபிசுல்லாம் யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க முஸ்லீம் வந்து அந்த நேரத்துல வந்து அவுக்கு சித்திக்கிறது இந்த தீர்ப்பை வந்து எனக்கு சாதகமாத்தி கொடுங்க அப்படின்னு அப்ப அவக்க சித்திக்கிறது இல்லாம நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அமைதியா இருந்துடுறாங்க உமர் ரூ அடுத்து போறாங்க உமர் போய் தீர்ப்பை கொஞ்சம் மாத்தி கொடுக்க சொல்லி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கும் போது அங்க இந்த விஷயத்துல அல்லாவுடைய விஷயத்திலிருந்து தீர்ப்பு வராதவரை நான் உங்களுடைய விஷயத்துல நான் முடிவு எடுக்க மாட்டேன் அவர் கொலை குற்றவாளியாக கைதியாக தான் வச்சிருந்தாங்க அப்ப அல்லா வசனமே இருக்கணும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலையும் எந்த வெறுப்பு எந்த வெறுப்பும் இல்லாத பின்பற்றாத ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகும் ரானுவா நபிசுல்லா விடுதலை செஞ்சாங்க அப்ப எவ்வளவு பெரிய சகாபியா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் தெரிஞ்சே பண்ணிருந்தா இந்த இடத்துல காலித் பின் வலிது ரது இல்லானுவா இருந்தாலும் அங்கு அவரை கொலை செஞ்சிருப்பாங்க அதுல மாற்றுக்கிறது இல்ல தெரியாம செஞ்சா அவருக்கு வந்து எந்த ஒரு குற்றமோ எந்த ஒரு இதுமோ இல்லை இன்னைக்கும் அதே சட்டம் தான் அப்ப பைத்தூர்மால் இருந்தும் அவர்களுக்கு ரத்த தொகை பைத்தூர்மால் தான் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படிங்கறத நாம இங்க கருத்தில் கொள்ள முடியும் இந்த இதன் மூலமாக நாம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எடுத்துக்காங்க ஒரு முஸ்லீமே முஸ்லீம் காட்டி கொடுக்கறான் பல நாடுகளில் முஸ்லீம்ஸ் பையா இருக்கிறான் ஒரு முஸ்லீம் பல முஸ்லீம் கண்ட்ரீல நமக்கு மத்தியில இன்னைக்கு எத்தனையோ ஸ்பை இருக்கலாம் சொல்ல முடியாது நமக்கு மத்தியில ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு எதிராக அரசாங்கத்துறையிட்ட போய் போட்டு கொடுக்கிறாரு சிலர் வந்து கொள்கையில மாற்றமாக இருப்பாங்க அது அவருக்கும் அல்லாஹ் கூறியதும் விடாம இவரை வந்து காட்டி கொடுக்கிற ஸ்பை வேலையை இன்னைக்கு நாம பார்க்க முடியுது இப்ப இந்த மாதிரி நிலைமை வந்து ரசூல்ல காலத்திலயோ சகாபாக்கள் காலத்திலேயோ இல்ல இதுதான் வந்து உண்மையான அல்வளா வல்பரா எப்படி வந்து ஒரு முஸ்லீம் சகோதரன் இன்னொரு முஸ்லீம் சகோதரனோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிணைப்பை இதன் மூலமாக நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் அடுத்து நடந்த ஒரு சம்பவம் வைகை வரக்கூடிய ஒரு சம்பவம் நபிசில் ஆலம் நம்ம முன்னதே சொன்ன போல அங்கு சுட்டி இருக்கக்கூடிய சிலைகளை வந்து அகற்றுமாறு நபிசுலா கட்டளை இப்ப காலி பின் வலி தான் தலைமையில அவர் வந்து ஒரு குழு அனுப்பும் போது அப்படிங்கிற ஒரு சிலை நமக்கு தெரியும் முன்னாடியே வரலாறு பார்த்திருப்போம் லாத்து உஷா மணாத்து ஹுபல் இதெல்லாம் அவர்கள் வந்து வணங்கிக் கொண்டிருக்கிற சிலைகள்ல முக்கியமான தெய்வங்கள் அவங்களுக்கு இந்த உஷா சிலைய வந்து அவ போய் நீங்க அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு நபிசுராசன் காலி வழிந்தது இல்லாமல் தலைமையில் அனுப்புறாங்க அப்ப அங்கு மக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க அந்த அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் அந்த சிலையை விட்டுட்டு ஓடிட்டாங்க ஒரே ஒருவர் அந்த சிலைக்கு பொறுப்பான அந்த பூசாரி கூடவே இருக்கிறார் இருந்துட்டு என்ன பண்றாரு அந்த உஷாவுடைய கழுத்துல வாழ வைக்கிறாரு வச்சு நீ உன்ன காப்பாத்திக்கோ இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அவரு சொல்லிட்டு நவுந்துக்கிறாரு பெண்ணாவது சிலை வந்து உடைக்கப்படுது சிலை உடைக்கப்பட்ட பிறகு நபிசராசத்துல இவங்க படை வந்துடுது வந்தது பிறகு நபிசராசம் என்ன நடந்துச்சு என்ன எல்லாம் கேட்டுக்கிறாங்க நபிசுவாசம் சொல்றாங்க நீ அந்த சிலையை வந்து முழுமையாக அழிக்கல நீ இப்ப போ இப்ப போய் நடந்து போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல நிர்வாணமாக தலையை விரித்தவாறு ஒரு பெண் அங்கு வந்து அகோரமாக நடந்ததை வந்து சொல்றாங்க இப்பதான் வந்து அழிக்கப்பட்டது சொல்லிக் காண்டாங்க கொள்ள முடியுது இப்ப இந்த அழிப்புக்கு பிறகு நபிசராசம் சொல்றாங்க இனிமேட்டு உசா இங்க இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுறோம் இடத்துல ஜிங்களுடைய உட்பட்டு அந்த சக்திகளை கொடுத்திருக்கிறான் அதுங்க எந்தெந்த வழியில நம்ம வழி எடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லா ஹிஸ்பு சைதான் அப்படின்னு இப்னு தெய்ம திருவள்ளாளி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கு தமிழ்ல கூட இரண்டாயிரம் மாத ஆண்டுல கமாலதின் மதனி மொழிபெயர்த்து அந்த புத்தகம் வெளியில வந்திருக்கு இறைனஸ் செல்வர்களும் சைத்தானின் தோழர்களும் சைத்தான்கள் எந்தெந்த வகையில எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்ப நாம இங்க இங்க வந்து ஒரு பெண் உருவத்துல ஜின் வந்து இருந்திருக்கு ஜின்களால என்னென்ன வேலைகள் நடக்கும் நமக்கு உதவி செய்யற மாதிரி நம்மள வழிகேட்டுல எந்தெந்த இடத்துல இழுக்கும் இன்னைக்கு தடுகாலம் நடக்கிறது இந்த பெந்த போஸ்து சர்ச்சில் நடக்கிறது இதெல்லாம் ஜின்களோட வேலை இது ஆழமான ஒரு விஷயம் அந்த டாபிக்ல நான் போவேன்னா அப்ப ஜன்கள் அந்த ஒரு ஜின்னை அழித்தப்படுதான் ரசூல்லா சல்லாஹ்லாம் இங்க உஷா அழிக்கப்பட்டது இனிமேட்டு உஷாவுக்கு வேலை இல்ல அப்படின்னு நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க நபிசுலா அதன் பிறகு நபிசுல்லா அலுவலம் மக்காவுடைய நேரத்தில் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஒரு அறிவிப்பின்படி பதினெட்டு நாட்கள் இன்னொரு அறிவிப்பின்படி பத்தொன்பது நாட்கள் தங்கினாங்க அப்படின்னு அறிவிப்புகள் பார்க்க முடியுது அப்ப இதை கொண்டு பல இமாம்கள் பல இமாம்கள் பல அறிஞர்கள் இமாம் ஷாஃபி உட்பட பதினெட்டு அல்லது பத்தொன்பது நாள் வரை வந்து அங்கு நம்ம கசர் செஞ்சுக்கலாம் நோன்போய் வந்து நம்ம விட்டுக்கலாம் பிரயாணத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஏன்னா அவங்க மக்கா வெட்டிக்கு போனப்ப ரமலாங்க நோன்போய் விட்டுருந்தாங்க இந்த பிக எடுக்கிறாங்க இபனத்தை மேத்த என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஊருக்கு தற்காலிகமா போறீங்கன்னா எத்தனை நாளா இருந்தாலும் அந்த கசரும் நமக்கு கசர் அதே போல அந்த பயணத்திற்கான சலுகைகள் நோம்புகள் வந்து நீங்க சொல்றாங்க இது பிக்க உடைய விஷயம் அதற்குள்ள நம்ம டீப்பா போவேணா நபுரா அரசு பதினெட்டு அல்லது பத்தொன்பது நாட்கள் தங்கினாங்க அவங்க வந்து தொழுகையை சுருக்கி தொழுதாங்க அப்படிங்கிற அறிவிப்போம் அடுத்தது நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் பனுமக்ஸும் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் இந்த பனுமக்ஸும் கோத்தரம் எப்படிப்பட்ட ஒரு கோத்திரம் சொல்லலாம் மக்காவோட ரொம்ப முக்கியமான கோத்தரத்துல ஒரு கோத்திரம் ரொம்ப உயர் கோத்திரமாக அந்த ஜாகிளியால இருக்கக்கூடிய அரபுகள் நினைச்சிட்டு அந்த நேரத்தில் எல்லாரும் சமம் ஆனா அந்த நேரத்தில் வந்து சில கோத்திரத்துக்கு அவங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோத்திரத்துல இருந்து ஒரு வந்த ஒரு பெண்ணு இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா திருடிட்டாங்க திருடனா இவர்களுடைய கைகள் வெட்டப்படணும் நாம இங்கே கருத்து கொள்ளணும் திருடிட்டாங்கன்னா சும்மா உணவு திருடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை வெட்டப்பட திருடுறாங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு மேல அதற்குன்னு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டி போகும்போது அவர்களுடைய கை வெட்டப்படணும் அப்ப இதுதான் அல்லாஹ் நிர்ணயித்த சட்ட வரம்பு இப்ப அவரு அந்த பெண் வந்து திருடினாங்க கை வெட்டப்படணும் இப்ப என்ன பண்றாங்க சில சகாபாக்கள்னா இந்த விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள ஆலோசிச்சு இந்த பெண்ணுக்கு வந்து தண்டனையில இருந்து நம்ம வந்து விலக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி யார தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உசாமா பின் ஜயித் ரதில்ல அனுது ரதில் எவ்வளவு நேசிச்சாங்க உசாமா பின் சைத் ரதில்ல நபிசுல்லா எவ்வளவு நேசிச்சாங்க வளர்ப்பு மகனுடைய சாஹாக்கள் தேர்ந்தெடுத்து இவரு அனுப்புறாங்க இவரு வந்து நபிசுல்ல போய் இந்த விஷயத்த சொல்லி யாரா சொல்லா இவங்களை வந்து மன்னிச்சு விட்டரலாமே அப்படின்னு பிறகு நபிசுல்லா அலுவலக முகம் சிவந்து விட்டது அப்ப நபிசுல்ல சொல்றாங்க அல்லா முடிவு செஞ்ச ஒரு விஷயத்த அல்லா முடிவு செஞ்ச ஒரு சட்டத்தை நீ மாத்த சொல்லி சொல்ியா இடனே தௌபா செஞ்சுட்டு இவர் வந்து அதிலிருந்து வெளியிட்டார் நபிசிலம் கடுமையான கோபத்தோட உடனே மின்பர்களை ஏடி எல்லாமே புகழ்ந்து அதன் பிறகு நபிசிலம் உங்களை முன்னாடி சென்ற சமுதாயங்கள்லாம் அழிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவங்கள பெரியவர்கள் அதாவது பெரியவர்கள் நினைச்சிருக்க கூடியவர்கள் அவங்க வந்து உயர் கோத்திரத்தார்கள் அதே போல அந்த அவங்கதான் பெரியவங்க செல்வம் படைச்சவங்க அவர்கள் வந்து தவறு செஞ்சா தண்டனை அளிப்ப அழிக்க மாட்டாங்க இதே வந்து அடிமைகள் அதே போல யாரு தாழ்ந்தவர்கள் அந்த நேரத்தில் பேசிட்டு இருந்தாங்களோ அவர்கள் தவறு செஞ்சா தண்டனை அளிக்கப்படும் இதனால தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிக்கப்பட்டது அப்படின்னு நபிசுல்லம் சொல்லிட்டு இந்த செயலை முகம்மதுடைய மகள் பாத்தியமா செய்திருந்தாலும் அவருடைய கையனா வெட்டிருப்பேன் யாரு தன்னுடைய மகள் செய்திருந்தாலும் அவர்கள் அந்த அவர்களுடைய கையனா வெட்டியிருப்பேன் அப்படின்னு நபி சொல்லு சொல்றாங்க அப்ப அதன் பிறகு அந்த பெண்ணுடைய வந்து கை துண்டிக்கப்படுது அதன் அவர்கள் நேர்வழியும் பெற்று இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க அவர்கள் தேவை காரணமாக ஆயாரதில்லா நாட்டை வந்து நபிசுலா தேவையை பெற்றுக் கொண்டார்கள் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் நாம பார்க்க முடியுது வரலாற்றுல இப்ப நாம இங்க கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு இன்னைக்கு என்ன நடக்குது சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் தான் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நாமக்கு அதாபு வருது அப்படின்னு சொன்னா ால புரிக்கொள்ள யூதர்கள் அளிக்கப்பட்டது முக்கிய காரணம் அவர்கள வலியவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஏழைகளுக்கு ஒரு சட்டம் இந்த மாதிரி அப்ப இன்னைக்கும் அதேதான் இருக்கு உணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம் முஸ்லீம் தங்களை முஸ்லீம் நாடுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள்லையுமே அவர்கள் அவர்களை சார்ந்த ஆளுா இருந்தா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடையாது அவங்க என்ன பாவ செஞ்சுக்கலாம் இதே ஒரு ஏழ்மை ஏழையானவன் கிடைச்சிட்டான் இல்ல ஒரு சர்வெண்ட் கிடைச்சிட்டான் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ஏதாவது அவர்களுக்கு தண்டனை அதே நடைமுறைதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மள இடத்துல அல்லாவுடைய சட்டத்தை நாம நிலைநிறுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறோம் ஒரே ஒரு ஹத்து அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றுவது ஒரு ஹதிசுடைய அடிப்படையா வருது நாற்பது நாட்கள் தொடர்ந்து மழை பொ என்ன அருள்வளம் இருக்குமோ அதே விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹதீசுடைய கருத்தா இருக்கு மேலும் வந்து அபுபக்கர் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் ஜாகிலியால இருந்த ஒரு பெண் வயதான ஒரு பெண் ஐயாவும் ஜாகிலியாவும் பார்த்த ஒரு பெண்ணு அறியாமை காலத்திலிருந்து ரொம்ப அடிப்பட்ட ஒரு பெண்ணு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்ணு வயதான ஒரு அம்மா அந்த அம்மா அபுபக்கர் சித்திக்கிறது இல்லான்ட்டு கேட்கிறாங்க இந்த மாதிரி அருள் வளம் பொருந்தி சமமா பாக்குற ஆட்சி எல்லாத்துக்கும் ஒரே நீதி பொருளாதார பிரச்சனை இல்லை ஏழை மட்டும் காசு இல்லாமல் பணக்காரன் வந்து காசை அப்படியே பதுக்கி வைக்கிறது அவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டம் நீதி வேற வேற மாதிரிலாம் இல்லாம எல்லாத்தையும் சமமா நடத்துற இந்த பொற்காலம் வந்து எவ்வளவு நாள் தொடரும் அப்படின்னு அவபக்கர் சுத்திக்கு வதிகளான்னுட்டா இந்த பெண் வந்து கேட்கறாங்க வயதான அதுக்கு அவுபக்கர் சுத்திக்கு வதிகளான்னு சொல்றாங்க உங்களுடைய தலைவர்கள் எந்த காலம் வரை குரானையும் ஹதீசையும் வச்சு இதே மாதிரி தூதருடைய நடைமுறையை வைத்தும் ஆட்சி நடந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு ஏழைகள் எல்லாம் ஏழைகளா இருக்க மாட்டாங்க ஏழைகள் காபீர்கள் இருக்க மாட்டாங்க உமர் ரானு ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் புத்துக்கு அபுகளை ஆட்சி செய்யறதுக்கே எடுக்காம இருந்தாங்க அந்த நேரத்துல இவர்களை வந்து நம்ம ஆட்சி செய்ய முடியாதவங்களுக்கு கரடுகுருடாக இருந்தவர் நபர்களை ரசுல்லா சுல்லாஸ்லாம் மெருகூட்டி மெருகூட்டி மெருகூட்டி கிறிஸ்தவர்கள் வந்து எங்களை நீங்க ஆட்சி செய்யுங்க நாங்க அவங்களுடைய ஆட்சியில இருந்து விடுபட்டு சீசருடைய ஆட்சியிலிருந்து விடுபட்டு உங்க ஆட்சியில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து ஆட்சியை வந்து ஒப்படைச்சாங்க அப்ப அல்லா சொல்வது போல ஆட்சி அமைந்தா எந்த சந்தோஷம் மக்களுடைய மத்தியில நீதி மக்களுடைய மத்தியில பொருளாதாரம் சமமாக பரவுவது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்த மக்கள் அவங்க அது இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லாததுனால நாம இந்த இடத்துல இந்த அளவுக்கு நாம வந்து கஷ்டமும் சிரமமும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கும் நம்மளால முடிஞ்சது சிறு துரும்பாடு நம்ம நகர்த்தி கொண்டே இருக்கணும் அல்லாவுடைய ஆட்சி கிளாபத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய சிறிய இந்த போல ஆட்சியவாது மக்களுக்கு சொல்லும் மக்களுக்கு புரியும் அதன் மூலமாக அதுவும் ஒரு தாவா சக்காத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் இஸ்லாந்து வந்துட்டு தெரியுங்களா சக்காந்து சிஸ்டம் பணக்காரன் இருந்து கட்டாயமாக இரண்டரை ஏழைக்கு போயே அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் துரும்புதாக நகர்த்து கொள்ளணும் அப்படிங்கறத நாம இது போன்ற விஷயங்கள் வந்து நாம நாம பாடம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது நடந்தது ஒரு சம்பவம் அத்தாபின் ரபா இவர் வந்து ஒரு தாபியின் இவர் வந்துட்டு அதற்கு முன்னதாக மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு நபிசுல்லம் அறிவிக்கிறான் இனிமேட்டு வந்து கிடையாது இதன் பிறகு ஜிஹாத் மட்டும்தான் ஹிஜ்ரத் இனிமேட்டு கிடையாது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க அப்ப வந்து ஹிஜ்ரத் கட்டாயம் அனைவரும் மீதும் ஹிஜ்ரத் கட்டாயமாக இனி ஹிஜ்ரத் கிடையாது ஹிஜ்ரத் பத்தீங்கன்னா இனிமேட்டு வந்து அல்லாவுடைய பாதையில போரிடு போரிடுவது மட்டும் தான் அப்படின்னு நபிசுல்லா அறிவிச்சாங்க ஒரு மனிதர் வந்து நபிசுல்லா இந்த மக்கா வெற்றிக்கு எல்லாம் ஒருத்தர் வந்து பையத் செய்யறார் பையத் செய் கலிமாவுக்கும் பையத்து செய்கிறாரு ஹிஜ்ரத்துக்கும் பயத்துல ஹிஜ்ரத்துக்காக இந்த மேட் பையத்து கிடையாது களிமாவிற்காகவும் ஜிஹாதுக்காகவும் பையத்து செய்ய அப்படின்னு பையத்தை வந்து மாற்றி அங்கு வந்து அவர்களிடத்திலிருந்து பெற்றாங்க இப்ப அத்தாபின் ரபா ரஹமத்துல்ல இவர் வந்து ஒரு தாபியின் இவர் வந்துட்டு ஆயிஷா ரஹ இடத்துல வந்து அவர்கள் இனிமையை படிப்பதற்காக வரும்போது ஆயிஷா குறிப்பாக இந்த அறிவிப்பு எல்லாம் ஆயிஷா தெரிவிக்கிறாங்க பாதையில போர் கூறியது மட்டும்தான் சொல்லி காட்டுறான் இங்க வந்து இப்ப அவர் பதிவிட செய்ய பதிவிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு பண்ணி அவரால் அல்லாவை வணங்கவே முடியல அப்படின்னு சொன்னா அவர் வந்து இஸ்லாமிய நாட்டை நோக்கி போவது அவருக்கு அந்த ஹிஜ்ரத்தை வந்து அவரு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எந்த ஒரு இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்யக்கூடிய அல்லாவுடைய சட்ட புத்தகப்படி நபிசுல்லா வழிமுறைப்படி ஆட்சி செய்யக்கூடிய எந்த நாடும் கிடையாது உலகத்துல அமல் செய்ய முடியல அப்படி நமக்கு எதிர்ப்புகள் வருது நம்மளால இங்க பப்ளிக்கல் பப்ளிக்கா நம்ம டிக்ளேர் பண்ணி அமல் செய்ய முடியலன்னு சொன்னா எங்கு சென்றா நம்ம வந்து நிம்மதியா அமல் செய்யலாமோ அங்கு வந்து விஜயல் செய்வது கூடுமானது அப்படிங்கறத இமாம் இப்னு கசீர் நிறைய குறிப்பிடுறேன் அடுத்ததாக இப்னு கசீர் ராமத்துலாலையை குறிப்பிடக்கூடிய அல்பிதா வன்னிகுறிப்பிடக்கூடிய மக்காவற்றி சம்பந்தப்பட்ட அறிவிப்புல கடைசி அறிவிப்பு அதுல வந்து இவர் குறிப்பிடக்கூடிய விஷயம் அமருபின் சலமா ரஜியல்ல மக்காவள மக்காவுக்கு வெளியில் இருக்கிறார் இவர் சிறு வயது அந்த நேரத்தில் வந்து அரபுகள் சில அரபுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நபிசல்லுடைய செய்திகளை பெற்றுக்கொண்டே இருந்தாங்க பயணிகள்கிட்ட போக வரக்கூடிய பயணிகள்கிட்ட இவரு என்ன சொன்னாரு என்ன சொல்லிட்டு இருக்காரு என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மக்காவுக்கு வெளியில உள்ள ஒரு கோத்தரம் கேட்டு நபீனா அவருக்கு வகி வந்திருக்குறாரு இறைவன ஒருவனம் மட்டும் தான் உணவு சொல்றாரு எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டுக்கிட்டே இவங்க வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க வந்து வெற்றி கொள்ளட்டும் வெற்றி கொண்டா நம்ம இஸ்லாத்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில அவங்க இருக்கிறான் என்ன சொன்ன அந்த நேரத்துல அமிரது இல்லானுகோ அவரு சின்ன குழந்தையா இருந்தது பயண குழுக்கள் இருந்தா செய்திகள்லாம் கேட்டு கேட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது அவர்கள் குரானுடைய வசனத்தையும் சொல்லுவாங்க இப்ப இந்த வசனத்தை வந்து அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு அந்த வயதிலேயே அவர் என்ன பண்றாரு அந்த வசனங்கள்லாம் வந்து அவர் வந்து மனனம் பண்ணி வச்சுக்கிறாரு நமக்கு தெளிவா தெரியும் குரான் வந்து எளிதாக மனனமாகக்கூடியது அப்படிங்கிறது அல்ல உள்ளத்தில் வைத்து பார்த்து பாதுகாக்கக்கூடிய வேதம் இது ஒண்ணுதான் அப்ப அவர் வந்து மனநம் பண்ணி வச்சுக்கிறார் அவர் கேட்கிற எல்லாத்தையும் அந்த டிராவலர்ஸ் பயணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மனநம் பண்ணி மனம் பண்ணி வச்சுக்கிறாரு இப்ப இந்த கூட்டம் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வெற்றி அடைஞ்சிட்டா முஸ்லீம்கள்லாம் வெற்றி அடைஞ்சா அவங்க கையெல்லாம் ஓங்குனா நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனா இந்த முறை வந்து பொதுவாக வெற்றி அடைஞ்சாதான் இவங்க வந்து சரியான பாதையில் போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தவறு நபிசராசம் சொல்லிக்காட்டு இருக்கிறாங்க சில நபிமாறுகள் சொற்பமான நபர்களோட வருவாங்க சில நபிமாறுகள் மூணு பேரோட சில நபிமார் ரெண்டு பேர் சில நபிமார் ஒருவரோட சில நபிமாரர் எந்த ஒரு அவரை பின்பற்றக்கூடிய எந்த நபரும் இல்லாமல் அதனால நபிமாரு வந்து தோல்வி எழுந்துட்டாங்கன்னு நாம செய்யற தாவா நம்ம செய்யற பணிகள் வெற்றி அடைதா வெற்றி அடையலையா அப்படிங்கறது தீர்மானிக்கிறது அல்ல நாம பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாம எத்தனை பேர்த்துக்கு வந்து நம்மளால ஹிதாயத்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது விஷயம் இல்ல நாம எத்தனை பேர்த்து எத்தி வைக்கணும் அப்படிங்கறது வெற்றி அடைஞ்சா அவங்க கை உங்கனா இஷ்டத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை வந்து தவறு அதுவும் வந்து அல்லாவிடத்துல குறிப்பாக அல்லாஹ் குரான்லேயே குறிப்பிட்டிருக்கிறான் அல்லாவுடைய பாதையில் ஜிதா அல்லாவுடைய பாதையில் ஜிகாது செய்து அந்த நபர்களுக்கு வந்து ஈடாக இவர்கள் எல்லாம் பின்வந்தவர்கள் எல்லாம் மக்காவின் வெற்றிக்கு பிறகு வந்தவர்கள்லாம் அவர்கள் என்னைக்குமே ஈடாக மாட்டாங்க அப்படின்னு அல்லாவே அல்லாவுடைய குரான் சொல்லி காட்டுறான் அப்ப தியாகம் செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அவன் வெற்றி அடைஞ்சாதான் வந்து நான் வந்து நாம பின்பற்றுவேன் அப்படிங்கிறது தவறான ஒரு நடைமுறை இப்ப மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு பல அரபு கோத்திரங்கள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அதுதான் பல கோத்திரங்கள் வந்து இவங்க வெற்றி அடைஞ்சா நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பல மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தாங்க அதுல வந்து இந்த அமருபின் சலாம் ரதிவன் குறிப்பாக அமருபின் சலாம் ரத்தியல்லாம் பொதுவாகவே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சொன்னா அவர்களுக்கு முதலாவது தொழுகைதான் கத்துக் கொடுப்பாங்க நபிசுல்லா அலுவலம் இவருடைய தந்தைகிட்ட எப்படி தொழுகணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு இமாமா இருக்கக்கூடிய நபர் யாரா இருக்கணும் சொன்னா குரானை அதிகமாக மன்னனமிட்ட நபராக இருக்கணும் அப்படின்னு நபிசர் கட்டில இட்டு அனுப்பிடுறாங்க இந்த கோத்திரத்தார் முழுவதிலுமே அதிகமா குரான மன்னனம் செஞ்சிருந்தது யாருன்னு சொன்னால் இந்த அமருபின் செலம் அது இல்லாமதான் இவர் அவர் இமாமாக இருந்தார் பயணக்குழு போற போறவங்கள்ட்ட வரவங்கள்ட்ட கேட்டு கேட்டு கேட்டு மனநம் செஞ்சு அந்த கோத்திரத்தார்கள் மத்தியிலே அந்த நேரத்துல அதிகமா குரானை மனநம் செஞ்சிருந்தவர் இவ்வளவுதான் அப்ப அவர் வயசு என்ன வயசு ஆறு வயசுல இவர் வந்து இமாமாக இருக்கிறாரு இவரை பின் பின்தொடர்ந்து மக்கள் தொழுகுறாங்க இந்த அறிவிப்பு வந்து சகி புகார் வரக்கூடியது அப்ப இவர் தொழுது போது இவருக்கு வந்து பின் ஆடை தெரியும் இவர் இவர் அணிந்திருந்த ஒரு ஆடை என்ன சொன்னா புருதா அப்படிங்கிற ஒரு ஆடை இவர் தொழுகும் பின்னாடி புறம் அவருடைய குட்டம் தெரியும் அந்த அளவு இவருடைய அதாவது குறிப்பா ருக்கு சஞ்சுதான் போகும்போது இதை பார்த்து அவருக்கு பின்னாடி தொழுவக்கூடிய ஒரு பெண் வந்து பப்ளிக்காவே எல்லாத்துக்கும் மத்தியிலையே உங்க இம்மாமுடைய ட்ரெஸ் கூடாதான் அவருடைய பேக் சைடு தெரியுது அப்படின்னு சொன்னவங்க அங்க இருக்கக்கூடிய நபர்களில் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு அவர் அவரை முழுமையாக மறைக்கக்கூடிய ஒரு தோப்பு அவருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்ப அமர்மின் சலமா இருந்து சொல்லி காட்டுறாங்க இதைவிட எனக்கு சிறந்த தருணம் இருந்ததே இல்லை அதாவது அந்த ஆடை கிடைச்சதை விட எனக்கு சிறந்த தருணம் வாழ்க்கையில இருந்ததே இல்லை அதோட அதோட நான் வந்து அல்லாவுடைய வேதத்தை ஓதி ஒரு பரிபூர்ணமான முறையில வந்து நான் தொழுக வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லி காட்டுறான் இந்த அறிவிப்பு சகிப்புகா இல்ல வரும் இப்ப ஆக ரசுல்லா சொல்லு அவர்கள் வந்து இங்கு நாம இன்னொரு படிப்புல என்ன எடுக்கணும் இங்க வயதோ கோத்திர தலைவரோ நீங்க வந்து இமாமாக்கு செய்ய அப்படின்னு சொல்லல யார் அல்லாவுடைய வேதத்தை அதிகமா மனநம் பண்ணிருக்கிறீங்களோ அது ஆறு வயசா இருந்தாலும் சரி நீங்க அவர் தான் இமாமா இருக்கணும் அப்படின்னு நபி சொல்லா அலுவலம் இமாமாக அவர்தான் இருக்கிறாங்க இப்ப நாம அதே போல ரசுல்லா சல்லாஹத்துடைய கட்டளைகளை ஏற்று ரசுல்லா சல்லாலும் எவ்வாறு நமக்கு கட்டளைத்திற்கு அதே மாதிரி வாழ்ந்தோம் முஸ்லீம்கள் அல்லாத ஒரு மத்தியில அவருக்கு இஸ்லாமியர்கள வெறுப்பு இஸ்லாத்தை அவங்க எதிர்க்கறதுக்கு எல்லாமே காரணம் சொன்னா இஸ்லாத்தை நாம நிர்வாகத்தனாலதான் காரணம் அந்த நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகுதமான அவனுக்குலா இருந்து ஸ்லாமா